வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா மூடனின் இதயம் அவன் வாயில் இருக்கிறது அறிஞனின் வாய் அவன் இதயத்தில் இருக்கிறது ஆம் மூடனின் இதயம் அவன் வாயில் இருக்கிறது அறிஞனின் வாய் அவன் இதயத்தில் இருக்கிறது என்கிறார் சிராக்